गुरु சமீ கே ஜருக்கிருப்பணிநாத்து கந்தரநூதி நித்தம் குமரா குமரா மூகாச்சம் வள்ளிதேவசேனா காந்தஸ்மரணம் ஜெய ஜய சுபிரமணோம் மயூராதி மகாக்கியூடம் மனோஹாரிதேகம் மகச்சிகேகம் மகீதேவம் மகாவேதபாவம் ஹி தேவதேவம் மகாவேத பாவம் மகாதேவபாலம் பஜேலோகபாலம் முருகாச்சரணம் முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா நேத்திக்கு சொன்ன பாடல் அசையுள் பதிமூணு முருகன் தனிவேல் முனிநம் குரு என்று அருள் கொண்டு அரியார் அறியும் தரமோ குரு அன்று அருவன்று உளதன்று இளதன்று இருளன்று ஒளியன்று என நின்றதுவே இதனுடைய வியாக்கியானம் நேத்திக்கு ஒன்று ஒரு ஆடியோவில் சொல்ல முடியல சொல்ல தெரியல முடியல ஏன்னா அதனுடைய அவ்வளவு பரம்பருளினுடைய தன்மையை அப்படியே சொல்கிறார் தமிழில் சொல்கிறதுனால அதனுடைய காம்பீரியம் அதனுடைய பெரிய ஒரு ஒரு விஷயம் வெளியில் புரியாமல் இருக்கு இதே சமஸ்கிருதத்தில் இப்ப அந்த மற்ற வியாக்கரணங்கள் இதில் மற்ற வியா வியாக்கியானங்கள்லாம் வச்சுட்டு இந்த பிரம்மசூத்திர பாஷ்யம் அப்படிலாம் பாஷியங்கள்லாம் வச்சுட்டு பண்ண அப்படியே பல நாட்கள் சொல்லக்கூடிய அளவில் இருக்கும் அப்படியே ஒன்றும் சரியா சொல்லலை அப்படி இது வந்து அந்த ஒரு பாட்டிற்கே அவனுடைய அருளால் அந்த பரம்பொருளான முருகன் ரூபமா இருக்கக்கூடிய அந்த தண்ட பாணியை அறிய முடியும் இல்லைனா முடியாது அவருக்கு அனுபூத்தி வந்ததுனால முன்னால இருந்த பாட்டு இருந்தா அனுபூத்தி வந்தாச்சு இந்த பரம்பொருளை பற்றியும் ஒரு அனுபவம் ஆனந்தம் வந்து அதனால பாடின பாட்டு இதுல அப்போ முருகன் தனிவேல் முனிநம் குரு என்றே அருள் கொண்டு அறியார் அறியும் தரமும் உருவன்று அருவன்று உளதன்று இளதன்று இருளன்று ஒளி என நின்றதுவே அப்படி நின்றார் எப்படி கந்த சொன்ன மாதிரி ஆஹ் அது அடியன் உன்னால சொன்ன இல்லையா அந்த மாதிரி இருந்த முருகன் அதை பத்தி சொல்லணும்னா ஓர் திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உயவே அது மாதிரி அதனால அதனால் விட்ட இடத்துல சொல்லுவோம் தொடர்ந்து முடிச்சிடும் முடிச்சு அடுத்த பாட்டுக்கு செல்வோம் அதனால் இதுதான் ஒரு சான்ஸு ஒரே சான்ஸ் அதை வந்து விடக்கூடாது இருளும் ஒளியும் ஒன்றுக்கொன்றும் வித்தியாசமான வஸ்துக்கள் வித்தியாசமான விஷயங்கள் உண்டா இல்லையா ஒரு டார்க்னஸ்ஸும் பிரைட்னஸ் டார்க்னஸ் லைட்டு எல்லாம் வித்தியாசம் ஒன்று கொண்டு வித்தியாசம் இருளுங்கிற டார்க்னஸ்ங்கிற ஒரு வஸ்து இல்லவே இல்லைன்னு சொல்கிறார்கள் சில பேர் அந்த லைட்டு இல்லாத விஷயந்தான் இருள் சொல்லுவார்கள் சூரியன் உதிக்கிறது சூரியன் உதிக்கிற போது ஏற்கனவே சூரியன் இல்லாததுனால இருந்த இருட்டு போயிடுது ஒளி வந்து கொடுத்தோம் சாயந்தரம் அத்தமிக்கிறது அப்போ ஒளி இருந்தது ஒரு கிராமத்துல மழை காலத்துல மேலே அந்த இது வரலாம் இந்த சந்திரன் கிடையாது அமாவாசை இருட்டு மழை காலம் மேகம் மூட்டிக்கும் எந்த ஒரு நட்சத்திரம் தெரியல கிராமத்தில் இருக்கிறீர்கள் லாந்தர் லைட்டு கூட கிடையாது எப்பவும் போல் பவர் கட்டு அப்போது சூரிய வெளிச்சம் போன உடனே இருட்டு இருக்கா இல்லையா இருட்டு இப்படி இருள் வந்து தனியான வஸ்துன்னு சில பேர் சொல்கிறார்கள் ஆமத்தம் இந்த பரமாத்மாவான சுப்பிரமணிய சுரூப்பி பரமாத்மா இருக்கிற போதும் புற சமயத்தவர்களுக்கும் இருட்டாக இருக்காங்க தெரியாது அஜியானம் இருளுங்கிறது தான் அக்யானம் அவித்யை அதமாயின் தன்னை அடைந்த அகச்சமயத்தவர்க்கும் அதாவது ஹதயத்தில் இருக்கக்கூடிய சுரூப லக்ஷணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் பிரகாசமாக இருக்கான் இது வந்து சொல்கிறார்கள் சிவப்பிரகாச திருவருத்தத்தை பார்க்கலாம் புறச்சமயத்தவருக்கும் இருளாய் அகச்சமயத்து ஒளியாய் காமிக்கிறார்கள் ஒரே கவர்மெண்ட்டு நான் ஒழுங்காக இருந்தால் கவர்மெண்ட் ஒழுங்காக இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஒழுங்காக இல்லாத கவர்மெண்ட்டை பற்றி சொல்லாதீங்க ஒழுங்காக இருக்கக்கூடிய கவர்மெண்ட் இருந்தால் நல்லவர்களுக்கு வந்து ரட்சிக்கிறது அயோக்கியர்களுக்கும் கெட்டவர்களுக்கு தண்டனை கொடுக்குறது அது மாதிரி தெரிஞ்சுக்கணும் இருள் என்பது என்பதும் அன்றி ஒளி என்பதும் அன்றி எவையும் தன் உள அடங்க ஒரு முதலாகும் உலது என்பதும் இன்றி இலதென்பதும் இன்றி உலகம் தொழ இருந்த இப்படி பரமாத்மாவிக்காக காமிக்கிறார் இது பாகவதத்தில் ஒரு இதை ஒரு காண்பிக்கணும் ஒரு உதாரணம் காமிக்கணும் பாகவதம் பொதுவாக சிவன் நாராயணன் பற்றி சொல்லக்கூடியது தசமஸ்கந்தம்னு ஒன்று இருக்குது அது முழுக்க முழுக்க கருண கண்ணனை பற்றி சொல்லக்கூடியது அதில் எண்பத்தி ஏழாவது அத்தியாயத்தில் சுத்திகீதைன்னு ஒன்று சொல்லப்படுது அது என்னன்னா கண்ணன் வந்து அதுக்கு முன்னால் இருந்த அத்தியாயத்தில் ரெண்டு பேருக்கு ஒரு ராஜா ஒரு ஏழை பிராமணன் ரெண்டு பேருக்கும் ரிஷிகள் ஒரு கூட்டம் ஒரே சமயத்தில் ஒரே காலத்தில் ரெண்டு பேருக்கும் அனுக்கிற ஒரே நேரத்தில் எப்படி முடியும் அதே மாதிரி அவர் ஒரு சமயத்தில் போனது ஒரிஜினல் கிருஷ்ணனும் ஒரிஜினல் ரிஷிகளும் இன்னொரு இடத்துக்கு போனது அதே நேரத்தில் கிருஷ்ணனே ஒரு ரூபம் எடுத்துன்னு போயிருக்கார் அங்கே ரெண்டு பேருக்கு அனுகிறோம் பண்ணார் உபதேசம் எல்லாம் பண்ணார் அங்கே உஷித்துவ ஆதிஷ்டிய சன்மார்க்கம் புனா துவாரபதி மெகாத்துன அந்த அத்தியாயம் முடியும் அதாவது அவர்களுக்கு சன்மார்க்கத்தை உபதேசம் பண்ணிட்டு துவாரதிக்கு போயிட்டாருன்னு அர்த்தும் அந்த பரீட்சை இது கத கேட்கொடிய பரீட்சுக்கு ஏற்பார் இந்த ஸ் சொல்லப்பட்ட வேரங்கள்லாம் இருக்கு அது குணசம்பந்தமான வேரங்கள்லாம் குணத்தை தாண்டி இருக்கக்கூடிய அந்த பரமாத்ம எப்படி காண்பிக்கும் அப்படின்னு சொல்றது போதும் கடைசியில் அந்த அடியுன்னு சொல்லது உண்டு ஒன்றுனா சீரங்கத்தில் இறங்க நான் அவர் தனியாக இருப்பா படுத்துட்டு இருக்கார் அவர் தான் அவர் பரம்பரில் கார்த்தால நீங்கள் ஏந்திருக்கிறதுக்காக ஒரு அஞ்சு மணிக்கு ஏந்திர வச்சுங்க உடனே செல்லில் வந்து அலாரம் வச்சு படுத்துக்கிறீங்க அஞ்சு மணிக்கு ஏற்றி உடம்பு அந்த மாதிரி இப்போ என்ன பண்ணுன்னா சுத்திகள் வேற வாக்கியங்கள்லாம் அவரை வந்து இந்த பிரளயம் முடிஞ்சும் சிருஷ்டி ஆரம்ப மாறுது அப்போது இவர்கள்லாம் தோற்றம் பண்ணி அவர்களை எழுப்பி விடுறது எப்படி காலையில் சுப்பிரபாரம்லாம் கேள்ப்பீர்கள் கேள்வி கேள்விப்பட்டிருப்பீர்கள் கேட்டிருப்பீர்கள் கண்டிப்பா அது மாதிரி எழுப்பி அது பேர் சுத்தி கீதன்னு சொல்றது ஒரு இருபத்தெட்டு ஸ்லோகங்களால் சொல்றது கடைசியில் அத்த பலந்தி நிரசனேன பவன் நிதனாக அப்படின்னு அதாவது அந்த பரமாத்மாவை பரமத்தையும் வேதங்கள் தான் காட்டி கொடுங்க தான் வேறு வேறு பிரமாணம் சொல்லுவார்கள் தான் காட்டி கொடுங்க அது எங்களால் காட்டி கொடுக்க முடியலன்னு அது எந்தோ இருக்க தோ தோ தோ தோ அப்படி கடைசியில் போகணும் இல்லை இல்லை இல்லைன்னு அதுக்கு தான் பாசிட்டிவாக சொல்லக்கூடியது இதுதான் அப்படின்னு காமிக்கக்கூடிய ஒரு வாக்கியங்கள் நெகட்டிவாக சொல்லக்கூடிய விஷயங்கள் இது இல்லை இது இல்லைன்னு இருக்கிற வஸ்துவும் இருக்குது அது என்ன நீ பார்க்கக்கூடிய வஸ்துவெல்லாம் இது இல்லை இது இல்லை இது இல்லை அப்படின்னு அது நீண்ட போயிட்டு இருக்கும் அப்படி காமிக்கிறது அது அந்த பலந்தி நிரசனேன பவன் நிதனாகான்னு சொல்லுவார்கள் அப்படித்தான் இந்த முருகன் பரம்பொருளை சொல்கிற போது அன்று இது இதுவா இதுவா இதுவா இதுவான்னு சொல்லி நிற்காம அது முடிவில்லாமல் போயிட்டு இருக்கும் அதுதாண்டா அந்த முருகன் சொல்லப்பட்ட பரம்பொருள் அப்படி புரியலைன்னா என்ன பண்ணுறது அதுக்கு தான் மகாவாக்கியங்கள்லாம் சொல்லப்பட்டதும் வேற அந்தங்களாம் சொல்லப்படுது பல வாக்கியங்கள் இருக்கு அப்படி அதில் காமிக்கக்கூடிய பரம்பொருள் தான் முருகன் அதுதான் என்ன பண்ணுறதையும் உனக்கு புரியலை அவருக்கு புரிஞ்சு கொடுத்தோம் யாரால அந்த முருகனுடைய கிருப்பையால் அவருக்கு புரிஞ்சு கொடுத்தோம் அதனால அப்படி ஜோதியா நின்றது அதுவேன்னு சொன்னார் இல்லையா அந்த அதுதான் முருகன் அது வந்து ரெண்டு கையோட அந்த ஒரு முகத்தோட இருக்கக்கூடிய தண்டபானியோ இல்லை ஆறு முகத்தோடு இருக்கக்கூடிய ஷண்முகனோ இல்லை வள்ளி தேவசனம் இருக்கக்கூடிய இதுவும் அதுதான் உருவமாக இருக்கக்கூடியது அது அவருக்கு அவருடைய அருண் கருணையால் பார்ப்பது அதனால் உரு அரு உளது இலது இருள் ஒளி இப்படி எல்லாமே கடந்து இருக்கக்கூடிய தனிப்பொருள் வஸ்து அதுதான் அந்த பரவஸ்து அந்த முருகன் சொல்லப்பட்ட பர பிரம்ம்து அதுதான் சுப்பிரமணிய சுவாமியாக ரூபமாக சகுணமாக உருவமாக நமக்கு காண்பிக்கிறார் அவரே குருவாக அடைந்தவர் நம்ம அருணகிரிநாதர் அப்படி அடையக்கூடியவர்கள் அவனுடைய கிருப்பையால் உண்மையை அதாவது சத்தியத்தை பிரம்மத்தை உணர்வார்கள் அப்படி பார்க்கலாம் அதுதான் விஷயம் என்ன சொல்றார் மேல முருகன் வந்து உருவம் அருவம் இல்லாதவர் மயில் அவருடைய வாகனம் சேவல் அவருடைய பொடி அப்படியா நான் புரட்டி புரட்டி சொல்லியிருக்கேன் ஏன்னா இந்த பாடல் அடியனை பொறுத்த வரைக்கும் ஒசத்து அதனால ரெண்டாவது ஆடியோவில் வருது மயில் வந்து தோகையை வெறுத்து ஆடுறது வந்து பிரணவத்தை காமிக்கிறது ஓங்கார பிரணவத்தை காமிக்கிறது சேவல் வந்து ஒவ்வொரு சத்தம் போடுறது கூவுறது இல்லையா இந்த கூவுறது வந்து அது பண்ணுறது மயில் வந்து பிந்து சேவல் வந்து நாதம் பிந்து ரூபமாக இருக்கக்கூடிய மயில் ரூபம் நாதங்கிறதையும் சேவல் அரூபமாக இருக்குது அருபமாக இருக்குது இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறோம் தான் முருகன் பரமாத்மா எழுத்து ரூபமாக இருக்கிறது வடிவிற்க எண்ணிக்கை இருக்கிறது சப்த ரூபமாக இருக்கக்கூடியதையும் இல்லாத மறைஞ்சு போகணும் மயில் இருக்கிறது சேவல் இல்லாது இதுக்கு இதெல்லாம் இதுக்கு வியாக்கியானமும் நெகேட் பண்ணுறதெல்லாம் இப்போதைக்கு வேணா இதை வச்சு கேட்டுண்டா போகணும் தத்துவமாக பார்க்குறது தத்துவம் பார்க்குறோம் உலது இலதுன்னு சொல்லப்பட்ட ரெண்டுக்கும் இடையில் இருக்கான் நம்ம முருகப்பெருமானான மகிழ்கிறதையும் கருப்பாக இருட்டாக இருக்கக்கூடிய மேகத்தை பார்த்தும் அதாவது மலையை மழை பெய்யக்கூடிய மேகத்தை பார்த்து சந்தோஷப்படுது அதனால் இருள் சேவல்கிறதையும் சூரியன் உதியம் வந்தவுடனே கூவுறதில் மகிழ்ப சந்தோ சந்தோஷப்படுது அது மகிழ்கிறது அதனால் ஒளி இந்த இருள் ஒளி ரெண்டலையும் நடுவில் இருக்கான் முருகன் உருவன்று அருவன்று உளதன்று இளதன்று இருள் என்று ஒளியன்று என்று நின்றதையும் அந்த முருகன் சொல்லப்பட்ட பரமாத்மா வஸ்து இப்படி ஒப்பற்ற வேல் அதான் ஞான வேல் ஞானம் ஞானம்தான் அந்த பரம்பொருளை காண்பி காண்பித்து கொடுக்கும் அந்த பரம்பொருளை குருவாக கொண்டும் அனுகிரகம் அடைந்தால் ஒழிய அருள் பெற்றால் நன்றி அப்படிப்பட்ட பரமாத்மாவான மெய்ப்பொருளை அறிய முடியாது பல ஜென்மாங்களாக கஷ்டப்பட்டு முயற்சி எழுத்தும் அதுக்காக பட அதுதான் சாதனை அது இவருக்கு அருணகிரிநாத சுலபமாக கிடைச்சதுதான் அடியன் முன்னாலேருந்து மாறி மாறி சொல்லிடுவது அப்போ முயல் பல ஜென்மாக்களில் கஷ்டப்பட்டு பிரய அதை சாதனை செய்தும் பார்த்து முருகனை குருநாதராக அடைந்திருக்கிறார் அவர் குறுநாதிரை அடைய வேண்டும் அப்படி அடைவதற்கும் நமக்கு வந்து முதல்ல ஆசை போகணும் ஆசை போனாதான் நடக்கும் அப்படி பார்க்கலாம் இன்னொரு விஷயத்தில் இந்த இது இருக்கு இருள் வழி நடப்பதற்கு தான் அக்யானத்தில் இந்த ஒரு பாசுரம் இந்த இது மிகவும் உபயோகமானது மிகவும் மிகவும் உபயோகமானது அதனால் என்னென்னா உத்தரமேரூர் கிராமத்தில் ஒரு பெரியவர் இருந்தார் அவர் வந்து நேசவொழில் நடந்தது அவர்கள் வந்து சின்ன குழந்தைகளுக்கெலாம் தின்ன ஸ்கூலில் சொல்லி கொடுப்பார் பாட்டெல்லாம் சொல்லி கொடுப்பார் அனுபூத்தியெல்லாம் ஸ்லோகம் பாசுரமெல்லாம் சொல்லி கொடுப்பார் அவரும் பாடுவார் சாயந்தர வேளையில் காஞ்சிபுரத்துக்கு போய் பக்கத்தில் தான் இருக்கேன் அவர் நெய்ந்த வஸ்திரங்கள் எல்லாத்தையும் விற்றுட்டும் வேறு நூல்லாம் வாங்கிட்டு வருவார் வேலை செய்வதுக்கு கொண்டு அது அவருடைய தொழில் அப்படி வரபோது கையில் வந்து இது இருக்கும் இல்லையா விற்றதுக்கு உண்டான பணம் எல்லாம் இருக்கும் நூல் வாங்கிட்டு வந்துடுவார் அப்படி வந்துட்டு பணத்தை மடியில் வச்சுட்டு மூடி போட்டுன்னு வர்றார் இவர் படம் வச்சுட்டு இருக்கிறத திருடர்லாம் பார்த்துட்டார் இவர் நடமாட்டம் இல்லாமல் அதிகம் இல்லை அவர் மாட்டம் ராத்திரி நடந்து வந்துடறார் அவர் பாட்டை பாடின்னு வரார் இந்த பாட்டு வேறு பாடின்னு வர்றார் பார்த்தா அந்த திருடர் எல்லாம் இவரை வந்து அபேஸ் பண்ணணும் அதுக்காக பின்னால் வரபோதும் இது பண்ண போதாக அவர்களுக்கு இவரை சுற்றி நிறையா பேர் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு பிரமை ஏற்பட்டது ஒரு ஒரு நிறையா பேர் கூட இருக்காருங்க அப்போ வந்து ஒரு தனியானா அவரை வந்து அடித்து பிடிச்சி அவர்டேன்னு பணம் பறிச்சிடலாம் பண்ணாது அப்படியே ஆச்சு கார்த்தால் வேலை விடியல் காலை வேலை வரலாம் அது பக்கத்தில் வரபோது குளக்கரையில் அவர் வந்து தன்னுடைய சரீர சௌச்சமெல்லாம் பண்ணிட்டு அப்படி இருக்கிற போது தனியாக இருக்கார் அப்போ பார்த்துட்டு எல்லார்கள் வந்து பக்கத்தில் கேட்டார் உடனே இவர் வந்து பல பேருக்கு அந்த முருகன் பேரை சொல்லி வச்சுக்கோங்களேன் முருகா கந்தா கடவுள் கருணாகரை கடவுள் ஏதோ சொல்லி கூப்பிட்ருக்காரு உடனே அவர்கள்லாம் உடனே ஓடி நவிட்டாங்க இதை இந்த விஷயம் வந்து நடந்த விஷயங்கள் சொன்னார் அப்படி அவரை வந்து ரட்சித்தது இந்த ஒரு இந்த பாட்டு இதை வந்து காண்பிக்கிறார் இது பெரியவர்கள் வந்து பதிவு பண்ணதான் அடிக்கணும்னு சொல்கிறேன் நானாக வந்து கற்பனை பண்ணி சொல்லலை இருக்கிறத சொல்கிறேன் அப்படி அனுபூத்தி பாடுற போது படிக்கிற போது ஒரு நம்பிக்கையோடு சொன்னால் நடக்கும் ஏதா இது வந்து மந்திரசாஸ்திரமாக இருக்குது முருகனே அனுகுரம் பண்ணணும் அப்படி அறியாமைங்கிற நம்ம அந் ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய இந்த அஜானத்துலேருந்து அந்த முருகன் சொல்லப்பட்ட ஞானத்தை நாம் அடைய வேண்டும் அதுக்கு ஒரு சத்குரு பண்ணணும் குருட்ட இருக்கக்கூடிய ஞானந்தான் பலன் கொடுக்கும் குருவால் இல்லாமல் இருக்கக்கூடிய ஞானம் பலன் கொடுக்காது அதில் சந்தேகம் இல்லை அப்போ நமக்கு வந்து குரு யாருன்னா முருகன்னா அப்படிப்பட்ட முருகன் குமரன் முனி கந்த வேலை நம்ம குருவாக வந்தபோதும் அனுகிரகம் பண்ணணும் அவர் பிரார்த்தனை பண்ணியிருக்கார் யார் அருணகிரி அதனால் ஆச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் முருகன் அருள் தான் குருவை வந்து சேர்த்து வைக்கும் அதனால் தான் ஞானானந்தம் ஞானஸ்கந்தம் சொல்லியிருக்கணும் உருவம் அன்றுன்னா காரிய பிரபஞ்சம் இல்லை அருவம் காரண மாயை இல்லை உளதும் இல்லைன்னா காணப்படக்கூடிய வஸ்துவும் இல்லை பொருளும் இல்லை இளதும் என்றுன்னா அவைகளில் இருக்கக்கூடிய அபாவம் இல்லை அபாவம்னா அது இருக்கிற வஸ்தும் இல்லாத வஸ்தும் இல்லைன்னு சொல்கிறது இருக்குங்கிற ஒன்று இருந்தால் தான் இல்லைங்கிற வஸ்து விஷயம் அதான் அபாவம்னு சொல்லுவார் அபாவம் அபாவம் இல்லைங்கிறது மாதிரி அவைகள் அபாவம் இல்லை இருளும் அன்றுன்னா இந்த மயக்கம் அஜ்யானம் இல்லை அதுவும் இல்லை ஒளியும் இல்லைன்னா தெளிந்த ஒரு ஞானம் தெளிந்த உணர்வு அதுவும் இல்லை இப்படி எல்லாவற்றிற்கும் தாண்டியிருக்கார் அதிர்ஷ்டானமான ஞான ரூபமாக இருக்கக்கூடியது சுப்பிரமணிய சுவாமி அப்போ நமக்கு சரியான குரு கிடைக்கிற வரைக்கும் இந்த அஜானங்கிற இருட்டு வழி இருக்குது அப்படி தான் போயின்னு இருக்கும் முருகனை பிரார்த்தனை பண்ண வேண்டும் அவரை பிரார்த்தனை பண்ணால் அது கிடைக்கிறது இப்படி நம்ம பார்க்கிறோம் மேலே அடுத்த பா பொருளை பார்ப்போம் அடுத்த பாடலை பார்ப்போம் கைவாய் கதிர்வேல் முருகன் கடல் பெற்று உய்வாய் மணனே ஒழிவாய் ஒழிவாய் மெய்வாய் விழி நாசியோடும் செவியாய் ஐவாய் வழி சொல்லும் அவாவினையே கைவாய் கதிர்வேல் முருகன் கடல் பெற்று உய்வாய் மனனே ஒழிவாய் ஒழிவாய் மெய்வாய் வழி நாசியோடும் செவியாம் ஐவாய் வழி சொல்லும் அவாவினையே மனமே ஆசிய உடு ஆசிய முடி அப்படின்னு மனசுக்கு ஒரு உபதேசம் என்றாப்பல கையில் வந்து அப்படி பிரகாசமாக இருக்கக்கூடிய ஞான வேலை கொண்ட முருகனை தியானம் பண்ணி அவளுடைய பாதார விந்துங்களை அடைந்தால் மனமே நல்ல கதியை அடைவாய் மெய் வாய் விழி நாசி செவின் செவின்னு சொல்லப்படுகின்ற அஞ்சு வாசல் பஞ்ச ஞானேந்திரியங்கள் அது மூலமாக அடையக்கூடிய ஏற்படக்கூடிய மனசு ஒன்று சேர்த்து ஆசைகளை ஒழிப்பாய் முழிப்பாய் முடிப்பாய் ஆசைகளை ஒழிப்பாய் எப்படியும் காண்பிக்கிறார் நம்ம அருணகிரிநாதர் காண்பிக்கிறார் அப்போ என்ன இதில் அப்படின் ஆசையை முடிப்பது முக்கியமான விஷயமாக இருக்கும் இதனுடைய என்ன காரணம் நேர்த்திக்கு பார்த்த பாட்டில் தொடர்ச்சியும் வந்தோம் இல்லையா ஒரு அறு உளது இருள் ஒளி எப்படி எதுவும் இல்லாமல் எல்லாத்தையும் கடந்து இருக்க தனியான வஸ்துவாக ஒட்டாமல் இருக்கிறத அந்த பரம்பொருள் முருகனை முருகன் என்று உணர்ந்து குருவாக அடைந்தவர்களுக்கும் அவனுடைய அனு அவன் அருளால் அந்த சத்தியத்தை உணர்வார்கள் அப்படியான் சத்தியங்கிறது அந்த பரபிரம்மன் உணர்வார்கள் இது என்ன சொல்கிறார் மனமேனா என்ன செய்யும் உடம்பு வாயி கண்ணு மூக்கு காது இப்படியும் பஞ்ச ஞானேந்திரியங்கள் வழியாக போகக்கூடிய அந்த ஆசைகள் அது எல்லாத்தையும் முற்றையும் சுத்தமாக விட்டுடுவாய் விடுவாய் எல்லாத்தையும் எந்த ஆசையும் வேணும் ஆசாகி பரமம் துக்கம் நைராசியம் பரம சுக்கம் இப்படிலாம் பாகவத்தில் வந்து முன்னாலே சொல்லிக்கோங்க அப்போது கைவாய் கதிர்கள் கையில் வச்சிருந்துருக்காரன் அப்படி பிரகாசமாக இருக்கக்கூடிய வேலாயுதம் அவர் கையில் கொண்ட முருகப்பெருமானுடைய திருவடையை நம்ம அடைந்து பணிந்து வாழ்த்தி வணங்கி ஆராதித்தும் உய்வாய் உயிரியை அடைவாய் ஏ மனமே இந்த பஞ்ச இந்திரியங்கள் மெய்வாய் கண் அதாவது பொய்யா இருக்கிறதா மெய்ன்னு சொல்றாத்தங்கள் இல்லை மெய்வாய் கண் மூக்கு செவின்னு சொல்லப்பட்ட ஐம்பொறிகள் அஞ்சை இந்திரியங்களை அடைந்தே உலக இன்பங்களை அனுபவிக்க வேண்டுங்கிற ஆசைகளை முத்தமாக விட்டுட்டும் அதனால் அந்த ஞான வேலை கையில் கொண்டு வரக்கூடிய முருகனுடைய திருவடியை பெற்று அவனை ஆராதித்து வணங்கி அதை திடமான ஒரு ஞானத்தை அடை வாங்கி காக்கிறார் கந்திரனு போது ஏழாவது பாட்டில் மனசை கூப்பிட்டு முருகனை நினைத்து கொடுவோன்னு உபதேசம் பண்ணார் அதாவது தானம் பண்ணுற பற்றி இந்த பாட்டில் மனசை கூப்பிட்டு அப்படி கொடுப்பதற்கு தடையாக்கக்கூடியது அந்த ஆசை உண்மை ஆசை இல்லாதவர்கள்னா தர்மம் செய்வார்கள் அதனால ஆசம் இது தர்மம் பண்றதுக்கு தடையா விக்ரமா இருக்கக்கூடியது அந்த ஆசை அதை உடனும் உபதேசம் பண்ணார் அதுதான் இங்க இந்த ஒரு பாட்டில காண்பிக்கிறார் உபதேசம் பண்ணார் அருணு அப்படி காண்பிக்கிறார் அது என்ன விசேஷம்னா கைவாய் கதிர்வேல் முருகன்னா ஞான பண்டிதன் ஞானமே ரூபமாக இருக்கக்கூடிய வேலாயுதம் அவன் ஞான பண்டிதன் ஞானமே ரூபமானவன் மகாபாக்கியத்துள்ள பிறகு இருக்கான் அடியாருக்கு கொடுக்குறதுக்காக தன்னுடைய கரத்தில் இருக்கிறது ஞானமே சுரூபமாக இருக்கான் அப்போ ஞான தாத்தா ஞான முருகன் கதிர்னா ஒளி ஞானமே ரூ பிரகாசமாக இருக்கக்கூடிய கடல் பெற்று வினா முருகனுடைய திருவடி நான் எனது அகம் அம தேகாத் பகுதி கேகாத் பகுதி சொன்னேன் இந்த அகங்காரங்களையும் அகங்காரம் மமக்காரம் இல்லாத இடம் ஒழிக்கக்கூடிய இடம் அதுதான் யான் எனது என்று அற்ற இடமே திருவடியாய் கலிவன்பால முருகன் திருவடி அடைவதையும் என்பதையும் அகங்கார அற்று போகுது அப்படியே முழுக்க உணர்ந்து போது இந்த ரெண்டும் இல்லாத இடம் அனுகிரகம் கிடைக்கூடியணும் அதாவது முருகனுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய அப்படி முருகனுடைய திருவிடை அடைவதற்கு தடங்களாக இருப்பது இந்த ஆசை பற்று அந்த இந்திரியங்களுடைய தேக சுகங்கள் மனசினுடையும் அந்த ஒற்றுமை இது இருக்கல அதாவது ஏகாகிர சித்தம் இருக்குது அதனால் அடுத்த அடியில் சொல்றதையும் அந்த ஆசையை அறுப்பது ஒழிப்பதை பற்றி சொல்கிறார் ஒழிவாய் ஒழிவாய் ஒழிவாய் ஒழிவாய் மெய்வாய் வழி நாசியோடும் சிவியாய் ஐவாய் வழி சொல்லும் வாவினேன் இப்படி இந்திரியங்கள் மூலமாக மனசு மூலமாக வரக்கூடிய உலக இன்பங்கள் ஆசையை அனுபவிக்க இருக்கக்கூடிய ஆசையை அப்படியே முழுக்க கட் பண்ணுங்க அப்படி சொல்லணும் அதாவது நல்லா படுக்க வேணும் சரீரம் கேட்குறது நல்ல சுவையான உணவு உண்டி வேணும் வாய் கேட்குறது நல்ல வாசனை வேணும் நா மூக்கு கேட்குறது நாசி நல்ல காட்சிகளை பார்க்கணும் கண்ணு கேட்குறது நல்ல கானங்கள் பாட்டுகளை கேட்கணும்னு காது கேட்குறது இப்படி இந்திரியர்கள் மூலமாக வரக்கூடிய இந்த சக்திகள் இருக்கு அதாவது சுவை ஒளி ஊரு ஓசை நாற்றம் இந்த ஐம்புரண்கள் அதனுடைய சக்தி தன்மாத்திரை குணம் அதில் வந்து நாடுகிறது இந்த மனசு அது எல்லாத்தையும் முதல்ல கட் பண்ணு ஆசையை கட் பண்ணு இதை கட் பண்ணு அதை ஒளி அப்படி இந்திரியங்கள் மூலமாக கடும் கொடுமைகள் இருக்க நமக்கு கொண்டு போய் பாதாளத்தில் சேர்த்துருது அதை வந்து அலங்காரத்திலையும் சொல்கிறார் இல்லையா ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் மலர் இட்டு தாள் சேர ஒட்டார் ஐவர் செய்வது என் யான் இந்த மஞ்ச இந்திரியங்கள் அதனால் எல்லா வகையுமான துன்பங்களை கொடுப்பதையும் ஆசையும் அதனால் ஆசை இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் சௌக்கியமாக இருக்கணும்னா ஆசையை அறுக்க வேண்டும் அதுதான் கம்பிக்கிறார் மனமே இந்த ஆசை அவாவை அறுத்தும் முருகனுடைய திருவடியை அடைந்து உய்வாயாகனு இந்த பாசுரத்தில் காண்பிக்கிறார் நாளைக்கு பதினஞ்சாவது மேலே பார்ப்போம் ஞானஸ்கந்தார்ப்பணம் தூற்று